ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேற்றை ஜானமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம நம புரஸ் அப்பமஸ்வோஷி தோசி சுவருதை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடத்துல அர்ஜுனன் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை எல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிற பகுதியை கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறான் அர்ஜுனன் புரஸ்தாத்து நமஹா தே புரஸ்தாத்து நமஹா கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் அத மேலும் புருஷ்டதா மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் ஏன்னா எல்லா பக்கத்திலையும் இருக்கிறார் நானா திசைகள் எல்லா திசைகள்லையும் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கறதுனால மேற்கு திசையில் இருக்கிற உனக்கு நமஸ்காரம் அது மாத்திரம் இல்லை சர்வத ஏவ சர்வ நீ எல்லா ஷரீரங்களிலும் விளங்கி கொண்டு இருக்கிறாய் சரீரமாகும் இருக்கிற ஜீவர்களாகவும் நீயே காட்சி அளித்து கொண்டிருக்கிறாய் சர்வத்த ஏவ சர்வ நமோஸ்து அப்படின்னு படிக்கணும் நமப்புரஸ் அது பிஷ்டே நமோஸ் தேத ஏவ சர்வ ஹே சர்வ சர்வ தே நம எல்லா திசைகளையும் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் மேலே கீழே நடுப்பக்கம் எல்லா திசைகளிலும் உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அது மாத்திரமில்லை எல்லையற்ற ஆற்றல் உடையவன் நீங்கிறார் வீரிய எல்லையற்ற ஆற்றல் மிக்க அமித விக்கிரமகா அதாவது எல்லையற்ற ஆற்றல் அந்த ஆற்றலை நன்றாக வெளிப்படுத்தி அந்த ஆற்றலை உணரும்படி செய்கின்றவன் அர்த்தம் மிதவிக்கிரமகன்னு அளவான பராக்கிரமம் விக்கிரமகான்னு தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிற ஆற்றல் உடம்புக்குள்ள சக்தி இருக்கும் அந்த சக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கே அது விஷயம் வேறு சில பேருக்கு விஷயங்கள் தெரியும் அதை சொல்ல தெரியாது சில பேருக்கு நன்றாக சொல்ல தெரியும் விஷயம் கம்மியாக இருக்கும் இப்படி ஒரு படைப்பில் விசித்திரங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உடம்பில் நிறைய ஆற்றல் இருக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கு தெரியாது சில பேருக்கு குறைந்த ஆற்றல் இருந்தாலும் நன்றாக வெளிப்படுத்துவார்கள் ஆனால் இறைவன் முழுமையாக அதை வெளிப்படுத்தக்கூடியவர் முழுமையான ஆற்றலை உடையவர் அந்த முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர் அவருடைய முழுமையான ஆற்றலையும் அந்த முழுமையான வெளிப்படுத்துகின்ற சக்தியையும் நம்மால் அளந்துவிட முடியாது அமிதா விக்கிரமஹா அப்படின்னா அளவிட முடியாத ஆற்றலை வெளிப்படுத்துகின்றவர் படைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னா அவருடைய ஆற்றலை பற்றி நம்மால் எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய மாபெரும் படைப்பை தோம்னா நீ அனந்த வீரிய அமித விக்ரமஹாத்வம் எல்லையற்ற ஆற்றலும் அதை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய திறமையையும் உடையவன் நீ சர்வம் சமாப்னோஷி சர்வம் சம் ஆப்னோஷி அனைத்தையும் நன்கு வியாபித்திருக்கிறாய் ததஹா சர்வஹா அசி அதற்கு மேலும் உள்ள நமக்கு தெரிஞ்சது தெரியாததையும் வியாபித்திருக்கிறாய் பாதோ சி விஸ்வா பூதானி திரிபாத சாமிரதந்திவி என்று புருஷ சூக்தத்திலே படித்திருக்கிறோம் இறைவனுடைய அருமை பெருமைகளில் கால் பகுதி தான் இம்மாபெரும் அண்டமாக படைப்பாக வெளிப்பட்டிருக்கிறது இன்னும் வெளிப்படாத பகுதிகள் முக்கால் பகுதி இருக்கிறது அதாவது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் எவ்வளவு தெரிஞ்சென்றாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கடல் அளவு மலையளவுன்னு சொல்கிறோமே அதனால் நம்ம இந்த படைப்பை எவ்வளவு பார்த்தாலும் அது மிகவும் சிறு பகுதி எல்லையற்ற பகுதி அறியாத பகுதிகள் ஏராளமாக இருக்கின்றன என்பது கருத்து ஆகவே விஸ்வரூப ஸ்துதி இது உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் உன்னுடைய பெருமையை சொல்லி உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் ஆக இறைவனுடைய மகிமைகளை உணர்ந்து இறைவனை வணங்குகின்ற ஒரு தன்மையாக இந்த ஸ்லோகம் விளங்கி கொண்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்